அவர்கள் அவர்கள் என்று நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் நூன் பாலி என்று கூறினேன் அதற்கு நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் ஒரு நோன் பாலி தான் நோன்பு வைத்திருக்கும் நிலையில் ஒருவருக்கு சாப்பிடக் கொடுத்தால் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை வானவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றனர் இன்று நபி சொல்லம்லாஹும் அலி அலுவலம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஏழு இது ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள்